சென்னை தமிழ்சத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை பேடிகளை தருமபுரம் திரு அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருவ பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுகம் நம்பியதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை திருவண்ணாமலை திருங்கநாத அவர்கள் கூட்டு வழக்கு ஏற்றி சிறப்பிப்பார்கள் अडी पेडी तचले मेरे कनियाप्पा मो तवल कोनी कट्टी गवे मूगन अडी पेडी कट्टीडूं अडीयवन पुतियूं बीवरन कट्टीडूं अडीयवन రేగడిదే గుంక్తము మదియము ముమై తీనున రోమా వర్పూర్ தமிழ தெய்விலை முற்படுகிறார் முற்பட எழுதிய முதல் போலே ಹನಿಗಳು ಅಪುರ ನದrire ಇಬವಾಗಿ ಅಕುರ ಮಗನು ತಚ್ಚಿರು ಮೂಗನೆ ತಚ್ಚನ ಮನ ಅರ್ಹು ತೆರುಮನೆ ಮಕ್ಕಳವ ಇದನೆ ಉತ್ವೇ ಮುದವಾರೆ ಅತ್ತವೇ ಮನಗೊಡು ಪರಿವೇನೆ ತನಿದವ ಮಕ್ಕಳ தமத்தலவைரனை தலிதலிதபவனிதவிதமபவனிதவிதபபகதி கிதிகபபவனிததவிததமத்தலவைரனை பிள்ளத்தமிழ் இன்னைக்கு கிருத்திகருகாட்டு சொன்ன திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பகழி கூட்டர் பெரியவர் செய்தது அவர் ஐயங்கர் அவர் ஐயங்கர் வயத்தில தீராத ஒரு வழி நீங்க நினைக்கலாம் வயத்து வழியா தீராது அப்படின்னு சரி மனிதன் செய்கிற சில தவறுகளுக்காக கடவுள் கொடுக்கறது அதெல்லாம் சாதாரணமாக நமக்கு உணவுலேயோ அல்லது தவறுலையோ வேற ஏதாவது வாழ்க்கையில் தவறுலையோ வந்த வலினா தானாக போயிடும் கடவுளே கொடுத்துட்டாங்கன்னா அதை தீர்க்க முடியாது கடவுளே கொடுத்தது தான் திருநாவுக்கரசு இருக்கு சூழநோய் கொடுத்த அவங்க அக்கா கிட்ட பெரிய புராணம் வருது பார்த்தீங்களா ஆமாம் ஆனால் அந்த கடவுள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அது தீர்ந்துது ஆமா அது போல இந்த பழக கூத்தருக்கும் தீராத வயத்து நூறு முருகன் வந்த கனவுல என்ன சொன்னால் எனக்கு நீ பிள்ளை அவர் அவருக்கு அவர் கவிஞர்வர் என் பேரில் பிள்ளைத்தமிழ் பாடினா அவருக்கு சரியாக போய்டுன்னு சொல்லிவிட்டான் ஒன்னே திருச்செந்தூருக்கு போய் பிள்ளைத்தமிழ் பாடி விட்டார் பயத்தொழி என்பது வரலாறு வரலாறு இருக்கு புத்தகத்தில் இருக்கு அதனால் நம்ம அதை புத்தகத்தில் இருக்கிறத தவறுன்னு சொன்னோம்னா அப்புறம் நம்ம விட்டு பத்திரமும் தவறமாக போய்டும் இல்லா இப்ப நாம க வச்சிருக்கிற பேங்கு புஸ்தகமும் தவறா போயிடும் அப்படி எல்லாம் தவறா போயிடும் அதனால இருக்கிறத நாம தப்புன்னு சொல்றது ஜாக்கிரதையா செய்ய வேண்டிய விஷயம் அந்த மாதிரி பகடி கூத்தர் செய்த திருப்பி திருச்செங்கூருக்கு வருஷம் பாட போயிருக்கேன் வீதியில அஞ்சு மணி நேரம் பாடியாகணும் அஞ்சு மணி நேரம் ஆமா வருஷத்துக்கு முந்தி இப்ப என்ன வீதிக்கும் நல்லா போறதும் இல்லை என்னால பாடவும் முடியாது அப்ப இருந்த சின்ன பிள்ளையில இவரு கூட தான் வாயிச்சிருக்காரு அஞ்சு மணி நேரம் ஆமா அப்படி எனக்கு கிருத்தி ஆனதுனால அதை ரெண்டு பாட்டு நான் முருகனை நினைத்து பாடின இப்போ தேவாரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல எனக்கு முதல் முதல் ஒரு தேவார புத்தகம் கிடைச்சிது நான் அப்பதான் தேவாரம் படிக்க ஆரம்பிச்சேன் நான் தேவாரம் படிக்க ஆரம்பிச்சது ரெண்டு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஆமா என்ன ஒரு பெரியவர் நீ தேவாரம் பாடித்தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தினார் மிகப்பெரிய தேவாரம்றுப்பு சொன்னு நான் முடியாது வருஷம் போராடி கடைசியில் நான் தான் தோத்து போனேன் அவர் ஜெயிச்சிட்டார் இந்த சாமி கடைசியில ரெண்டு ஏழு நாற்பத்தி தேவாரம் பாடுற சாமி அப்படின்னு அவர்கிட்ட ஒத்துக்கிட்டே அவர் உட்கார்ந்து எந்திரிச்சு குதிச்சார் குதிச்சு என்ன சொன்ன தங்கத்தை வந்து இடுப்பு வரைக்கும் போமா தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் கொலுசு கூட பண்றது கிடையாது கொலுசு பண்ணி போட்டிருந்தாங்க நான் பார்த்தேன் பேர் சொல்ல மாட்டேன் கடைசியில அவர்கள் பைத்தியமா போய் செத்தாங்க பெரிய பணக்காரவங்க யாருன்னு சொல்ல மாட்டேன் அவர் சொன்னார் தங்கம் போல உனக்கு சாரீரம் கிடைச்சிருக்கு இது நீ காலில் போடலாமா நீ சினிமா பாட்டு எல்லாம் பாடுறியே தேவாரம் பாடுறேன்னு சொன்ன உடனே அவர் குடிச்சர் ஆமா அவருக்கு தெரியும் போல் இருக்கு பின்னால நான் அப்படி தமிழ்நாடு பூரா நான் பாடினது தமிழ் தமிழ் மக்கள் இருக்கிற இடமெல்லாம் போகும்னு அவருக்கு தெரியும் போல் இருக்கு அப்பவே பெரியவர் இல்லையா ஆமா அதனால தேவாரம் நமக்கு மிக உயர்வு இவ்வளவு இருக்காள்ல நான் பாடியும் தமிழ் மக்களுக்கெல்லாம் போயின் கூட எனக்கு இந்த ஆசை இன்னும் தேரில இன்னும் தமிழ் மக்கள்கிட்ட நிறைய போய் சேரணும்னு சொல்லிதான் சிதம்பரத்துல பன்னெண்டு கச்சேரி எனாமாவே பான பன்னெண்டு கச்சேரி இந்த மாதத்தோட பன்னெண்டு முடியுது திருவாதிரைக்கு திருவாதிரை நல்ல ஒரு ஐநூறு பேர் நல்லா கேட்கிறாங்க இப்ப அதே மாதிரி திருவண்ணாமலையில நடத்தணும்னு சில பேர் கூப்பிடுறாங்க போகலாம் என்று எி இருக்கிறேன் காணிக்கையாகவே ஆமா காணிக்கையாகவே எங்கிறது முடியுமா கூட நானே காசு கொடுத்துறேன் நான் என்னமா பாடுறதோடு இல்லாம அப்படியா அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் ஜனங்கள் தேவாரத்தை நன்றாக கேட்கட்டும் என்ற நோக்கத்துல ஆக நாம வந்து இப்போ அப்போ எனக்கு ஒரு தேவார புத்தகம் கிடைச்சது தேவார புத்தகம்னா எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா பண்பரிசையில பதிப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா சுவாமிநாத பண்டிதர்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு எழுபது வருஷத்துக்கு எழுபது வருஷத்துக்கு முந்தி இருந்தார்னு சொல்லுவாங்க நான் பார்த்ததில்லை மிக படித்தவர் அவர் என்ன பண்ணினார் அடங்கம் முறைன்னு ஒன்று பதிப்பிச்சார் அது வந்து உங்களுக்கு தெரியும் உமாவதி சிவாச்சாரியார் திருத்தல திருத்தலங்களை வரிசைப்படுத்தி அவர் பாடியிருக்கார் உமாவதி சிவாச்சாரியார் திருப்பதி திருப்பதி கோவை என்று பேர் திருப்பதிகோவை ஒன்று பாடியிருக்கார் திருப்பதி கோவை என்று ஒன்னும் பாடியிருக்கார் எனக்கு தேவார சம்பந்தமான புத்தகங்கள் என் கையில் கிடைச்சதுன்னா படிக்காம கீழே வைக்கவே மாட்டேன் அது எனக்கு தேவை என் கையில் இருக்கிற நூறுபாய் நோட்டு பெருமை தெரிஞ்சாதானே பைக்குள்ள வைப்பேன் போட்டு அதே மாதிரிதான் சின்ன குழந்தைகிட்ட நூறு போட்டோம் அந்த மாதிரி நூல்கள் பெருமையை நான் நன்றாக உணர முடியும் ஆனால அந்த திருப்பதிக்கோவை உமாதிசிமம் பாடியிருக்கார் அதை ஆதாரமா வச்சு அந்த சுவாமிநாத பண்டிதர் அடங்கன் முறைன்னு ஒன்னு பதிப்பார் அபூர்வமான பதிப்பு இப்ப அது கிடைக்கிறது இல்லை அதை பார்த்துதான் திருப்பந்தாள் மடாதிபதி அருணந்தி தம்பிரான் அவர் தான் என்னை இந்த நெறியில இழுத்து விட்டவர் என்னுடைய வாழ்க்கையவே சரி பண்ணவர் அவர்தான் அந்த அருணந்தி தம்பிரான் தான் தேவாரத்துல மிகுந்த ஈடுபாடு லட்சக்கணக்கில் அவர் டிரஸ்ட் பண்ணியிருக்கார் தேவானம் பரவுவதற்காக லட்சக்கணக்கில் டிரஸ்ட் பண்ணியிருக்காரு கிடையாது ஆமா அதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும் தேவாரம் கிடைக்காத காலத்துல அந்த அருணந்து தம்பராம் பதிப்பு பரவ ஆரம்பிச்சு அவர் போட்டார் அது அந்த வரிசை சேக்கிடாரு பெருமான் எழுதியிருக்கிறது திருஞான சம்பந்தர் ஒன்னான ஒன்னாவது எது இரண்டாவது பதியம் எது மூணாவது பதியம் எது அப்படின்னு நமக்கு வரிசை வேணும்னா பெரிய புராணத்தை தான் நம்ம பார்த்தாகணும் இல்லையா ஆமா அந்த வரிசையில சுந்தரர் தேவாரத்தை முதல்ல என்ன பண்ணினார் சோமசுந்தரன் செட்டியார்னு அவர் திறந்தார் அவர் பேரு ருக்மணி குக்கர் ரோம சோமசுந்தரன் செட்டியார் அப்படின்னு அவருக்கு பேரு இந்த குக்கர்ன்னு வருவதற்கு முந்திய குக்கர் தயார் பண்ணது அவர் அதனால ருக்மணி குக்கர் இப்ப பிரெஷர் குக்கர்லாம் இப்ப வந்தது அவர் ரொம்ப நாளைக்கு செய்து விட்டார் அவர் ருக்மணி குக்கர் சோமசுந்த அவர் சுந்தர தேவாரத்தை இப்போ சிவகாசியில ஒருத்தர் என்ன பண்ணிருக்கார் அவர் பேரு எனக்கு ஞாபகத்தில் ஒரு டாக்டர் தனியான சமுதர் தேவாரத்தை அந்த வாழ்க்கை வரலாறு படி போட்டிருக்கார் என்கிட்ட இந்த பதிப்பும் இருக்கு அந்த பதிப்பும் இருக்கு இப்ப அவர் சுந்தர தேவாரத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு போன வருஷம் சொன்னார் அனுப்புங்க பாடியிருக்கீர் பெரிய புராணத்துல வருதோ அதே மாதிரி தான் பாடியிருக்கேன் அப்படிதான் சுந்தரரும் அப்படிதான் மாணிக்க வாசகருக்கு புத்தகத்துல இருக்கிற படியே பாடியிருக்க இப்போ நாம இங்க பாக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னா திருமுறை இரண்டாம் திருமுறைன்னு பாக்கறத அந்த பன்வரிசையில தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் வரும்போது செய்வோமா என்று பார்ப்போம் அது நிச்சயமா சொல்ல முடியாது ஆகாம மூன்றாம் திருமுறை என்பது திருஞான சம்பந்தருடையது கிட்டத்தட்ட ஆயிரத்து செல்ற பாடல்கள் உடையது அது எல்லாம் ஆயிரம் ஆயிரம் பாடி வச்சிருக்கிறாங்க கடவுளுக்காக பாடினாலும் ஆயிரம் ஆயிரம் பாடி வைத்திருக்காடல்கள் நாம திருப்பி பார்க்காத குற்றம் தான் நமக்கு உடையதே தவிர அவர்கள் நிறைய பாடி வைத்துட்டு போய்விட்டார்கள் இப்போ மூன்றாம் திருமுறையில அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த பதிவத்தை சொல்லும் வரலாறுக்கு முன்னப்படும் காத்தில பாடினதை வரிசைக்கிரமே இப்ப நாம மூன்றாம் திருமுறையிலிருந்து நாம பாடி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனால அது மின்னப்புன்னு வரும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு மூணு வாதம் செய்தார் அங்க ஒன்னு பாண்டியனுக்கு ஜர நோய் இருந்ததை தீர்த்தது ஒண்ணு அதுல வெற்றி அவருக்கு மந்திரமாக இருப்பாடினர் நெருப்புல தன்னுடைய பதிகத்தை எடுத்து போட்டார் அது எரியாமல் இருந்தது அதனால பச்சை திருப்பதிகம் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன் நான் உங்களுக்கு தெரியாததை சொல்லிவிடவில்லை ஆமா எங்க வாத்தியார் சொல்லுவார் உன்னை விட கேட்கிறவர்கள் புட்சாலியப்பா ஜாக்கிரதையா பாடும்பர் நான் என்ன சமணர்கள் அவரை கூப்பிட்டான் திரியான சம்பந்தர் ஒருத்தர்கிட்டத்தான் அந்த சமணர்கள் தோத்து போனானே தவிர வேற யாரானே அவர்களை தோற்க முடிய வைக்க முடியாது ஆமா பட் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாத நிலையில்தான் திருஞாசம் மந்தருடைய தகப்பனார் சேவாதிகரதையர் கடவுள்கிட்ட போய் முறையிட்டார் அவர்களுடைய எதிர்த்து நான் ஒன்றும் செய்ய முடியவில்லை எனக்கு அப்படி ஒரு பையனை நீ கொடு என்று கேட்டார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது அப்போ வேத பிராமணர்கள் இருந்தார்கள் ஆகவ பிராமணர்கள் இருந்தார்கள் சரித்திர விற்பனர்கள் இருந்தார்கள் தமிழ் விற்பனர்கள் இருந்தார்கள் அவர்களை எதிர்த்து அடிக்க முடியல எனக்கு அப்படி ஒரு குழந்தையை கொடுன்னு சொன்னார் அப்படி கொடுத்தது அப்படி கொடுத்தது தான் திருஞான் சம்பந்தம் அதுல சீர்காழியில் எந்த தெய்வம் கொடுத்தது அந்த தோணிபுரத்துல இருக்கு பாருங்க அந்த தோணிபுர சாமி தான் கொடுத்தது அந்த குழந்தையை கொடுத்ததும் அதுதான் அந்த அருளை கொடுத்ததும் அதுதான் எவன் குழந்தையை பெற்றானோ அவனே அவன் குழந்தையை காப்பாற்றணும் இல்லையா அதே மாதிரி அந்த குழந்தையை கொடுத்தவரும் அவர் தான் அவருக்கு அருள் கொடுத்ததும் அந்த தோணியப்பர் தான் என்பதை உங்களுக்கு நான் நினைவுட்டுறேன் தெரியும் உங்களுக்கு நான் நினைவுட்ட கடமை சொல்லிவிடுறேன் இல்லையா ஆமா அதனால்தான் திருஞான சம்பந்தர் கிட்டத்தான் அவர்கள் தோற்று போனார்கள் அவ்வளவு கட்டிக்காருங்க அவங்களாம் வேற யாரும் ஒன்றும் பண்ண முடியல என்பதை நீங்கள் நினைவுல கொள்ளுங்கள் அதனால்தான் நம்பியாண்டார் நம்பி பெருமான் பின்னால வந்தவர் திருஞான சம்பந்தரை முதல்ல தூக்கி வச்சார் காரணம் என்ன அவர் தான் காப்பாற்றி விட்டார் தின்னாவுக்கரசர் இரண்டாவதுதான் மூணாவதுதான் சுந்தர் நாலு தான் அப்புறம் அப்புறம் அந்த வரிசைக் கிரமத்தை நம்பி ஒழுங்கு பண்ணி எண்ணி பார்க்க நமக்கு நேரம் உண்டா இல்லையா நாம செய்ய முடியுமா இப்போ முடியாது செய்து வைத்ததை பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் இல்லை அந்த மூன்றாவதாக ஒரு வாதம் அது அனல்வாதத்துக்கு அப்புறமா புனல்வாதம் அவன் என்ன சொல்லிட்டான் எழுதி வைகை ஆத்துல போடு எதிர்த்து போச்சு உயர்ந்த மந்திரம் நானும் எழுதி போடுறேன் அப்ப என்ன அர்த்தம் அப்ப அவன் மந்திரம் போகும்னு அர்த்தம் ஆமா திருஞான சம்பந்த போன போது அவன் தோத்து அவ்வளவுதான் கதை வேற ஒண்ணும் இல்ல திருஞான சம்பந்த கடவுளாகிய சிவபெருமானையும் நம்பிவிட்டார் அதனால்தான் தோத்து போச்சு ஆமா என்பதை நாம எண்ணணும் ரெண்டையும் சேர்த்துக்கிட்டார் அவர் அப்ப மந்திரத்தை எழுதி போட்டார் என்ன மந்திரம் எழுதினார் வந்தது இசையில் பாடினா தவறு சொன்ன சமணன் இசை காம உணர்ச்சியை உண்டாக்கும் என்று அவர்கள் காலத்தில் பல இசை நூல்கள் அழிக்கப்பட்டது என்று நான் கேள்விப்படுகிறேன் இசையோடு பாடின இறைவனோட சேர்க்கண்டாது வீட்டில் பாட தவறவே மாட்டேன் எங்கோ சிதறி கிடக்கிற சிந்தனை அந்த பதியம் பாடும் போது அந்த கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்குது என்ன எண்ணி பாக்குறேன் ஆமா நான் வேலையை செய்யறேன் அல்லவா சிதம்பரம் பதியம் பாடின சுத்தமா அதை பாடி முடியல வரல சிதம்பரத்திலேயே இருந்துருவேன் இப்ப நாளைக்கு திங்கக்கிழமை பதியம் பாடுவேன் உடல் இங்க இருக்கும் உள்ளம் ஆலவாய்க்கு போயிடும் மதுரைக்கு அப்படி எனக்கு கடையவனாக இருக்கிற எனக்கு அந்த உணர்ச்சி இருக்குமே ஆனா திருஞான சம்பந்தா எப்படி இல்லையா ஆமா அப்ப இசையோடு சொல்லுகிறார் வாழ்க்கம் வேந்தனும் ஓங்குக வேந்தனும் ஓங்குகன்னு பாண்டார் பாருங்க அதுவரையும் கூனனாக இருந்தான் அந்த பாண்டியன் பிறவி கூனன் அவன் என்று அவனுக்கு பெயர் பிறவி கூணன் வேந்தனும் ஓங்குகன் சொன்ன வாக்குனுடைய வன்மை அன்னையில் நெடுமாறான்னு வேறு அதுவரைக்கும் அவனுக்கு நெடுமாறன்னு வேறு என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள் அப்ப திருஞான தம்பந்தருடைய தேவாரம் இருந்த ஒருத்தனை நிமிந்து நின்னா பாத்தீங்களா சாருடைய கணவன் என்பதை நாம இருக்கணும் வேந்தலும் ஓங்குக ஆழ்க தீயவெல்லாம் அருள் நாமவே துயர் தீகவே dan nagar bana varani nam ved tanbunal vedan gonduga <laughs> முன்னே பாடப்பட்டது மந்திரமாவது இந்த பதியும் நினைவில் போட்டார் எடுத்து போயிடு போட்டவனு எதிர்த்து இந்த பதியம் எங்க போயிடுமோ இந்த பதிகத்தில் பன்னிரண்டு பாடல் இருக்கு பன்னிரண்டு பாடலுக்கும் விளக்கம் எழுதிக்கிறார் தெய்வ சேக்கிரமான் எந்த பதிகத்துக்கும் எழுதல எந்த விளக்கம் எழுதத்துக்கும் விளக்கம் எழுதியிருக்கார் நினைச்சிருக்கிறார் பெருமான் போய்கிட்டே இருக்கு அற்புதமான பதிகம் எடுத்து போய்கிட்டே இருக்குமோ யாராவது தூக்கி போட்ட போறான்னு கரையில குதிரை மேல போறார் இது எங்கேயாவது போயிடும் திருயான் சமுதிரம் என்ன பண்ணார் ஒரு திருப்பதியும் பண்ணார் நீ நின்று விடு அப்படின்னு அது நின்ற இடம் ஏடகம் என்று சொல்லுகிறார்கள் அந்த நின்ற இடத்துக்கு தான் ஏடகம் என்று பெயர் இப்பொழுது இருக்கிறது நான் கேட்டேன் ஏடு நின்றதுனால தானே ஏடகம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு இந்த ஊருக்கு என்ன பேரு ரொம்ப பேருக்கு தெரியல தெரிய வராது இல்ல ஒா எங்க வீட்டுல எனக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் வீட்டுல என்ன பேரு என்ன பேரு சின்ன தம்பி பேர் வீட்டுல வீட்டுல எல்லாம் போய் கேட்டா சின்ன தம்பி வந்தானா கேட்பாங்க வெளியில தெரியுமா அந்த மாதிரி வீட்டுல ஒரு பேர் உண்டு அந்த மாதிரி எனக்கும் வீட்டில் பேர் உண்டு அந்த மாதிரி அந்த ஊருக்கும் வேற பேரு உண்டு இந்த ஏடு தங்குறதுனால அந்த ஊருக்கு திரு என்கிறது அப்போ ஒரு பதியும் பாடி சாமி அது அந்த ஏடு ஒதுங்கின இடம் தான் திரு ஏடகம் என்று சொல்லப்படுகிறது ஏ both of oh. you ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூணு மதுர சோம இந்த ராகம் பண்ணீங்களா அற்புதமான ராகம் சங்கீத உலகத்தை ஒரு கலக்கு கலக்கி விட்டு போயிட்ட அந்த மாதிரி பாட முடியாதுன்னே சொல்லிட்டாங்க சில ராகங்கள் அவனை மாதிரி பாடவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு ராகத்தை நாப்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் பாடுவாரு திருவாவூரது ஆயிரத்தின பிள்ளை மாதிரி ஆமா அப்படி பாடிவிட்டு போயிட்டான் என்னை கண்டா கட்டி பிடிச்சுவார் டேய் என்னடா என்னையே சில வேலையில பாக்கிறடா நீ அப்படின்பரும் எல்லாம் ரொம்ப பிரியம் என்ன தேவாரம் நல்லா பாடுறேன் வேற என்ன தரியும் தடையினம் திருவடி குடுமலர் அவை மன்னியும் அதிபொதி தடையினம் பொன்னியல் திருவடி குடுமலும் ஏடகனைவனே இந்த சுவாமியே சொல்றாரு ஏடு சென்று அணைந்து விட்டது அப்படின். கோடு சந்தன மகிழ் கொண்டிடி வைகை நீடு சென்று அணைதரும் ஏடகத்து ஒருவனை அப்படின் சொல்ற இந்த குறிப்பெல்லாம் கிடைச்சது நுணுக்கமா படித்தார் யார் தெய்வ சேக்குதாரு பெருமான் தில்லைக்கூத்தனுடைய திருவருளும் இருந்தது இல்லைன்னு நாம சொல்லுவதற்கில்லை அவர் முதல் மந்திரியா இருந்தவர் நாட்டை சுத்தி பார்த்தவர் அதுவும் இருந்தது கடவுள் திருவருளும் இருந்தது தேவாலத்தை நன்றாக படித்து பார்த்தார் அப்புறம் அந்த வரலாறு எழுதி விட்டார் பெரிய இருக்கிறது அப்படியே புத்தகத்தில் ஆமா அதனால எழுதிக்கிட்டே வரும்போது சில சந்தேகம் எனக்கு வரும் சந்தேகம் வந்து அடுத்த பாட்டுல அந்த சந்தேகம் தீர்ந்து விடும் அப்படி எழுதி வைக்கிறார் நமது முன்னோர்கள் செய்த புண்ணியம் சாமியில் சொல்றாரு ஞான சம்பந்தன பாடல் பத்திவை வல்லார்க்கு இல்லையாம் பவனு ஆன ஏடு சென்று ஒதுங்கிச்சு அதை குளச்செய் எடுத்துக்கொண்டு வந்தார் என்று தெய்வ சேர்க்கவர் தெரியாது என்பதை நாம நினைத்துக் கொள்ளணும் இது முதல் திருமுறையில் இருக்கிற பதிகத்தில் ஒன்று அப்புறம் திருக்காலத்துக்கு ஒரு திருப்பதிகம் இருக்கிறது அற்புதமான திருப்பதியம் அதனை நான் இப்பொழுது உங்களுக்கு பாடி காட்டுவேன் வானவர்கள் தானவர்கள் பாதிபட வந்தது மாகடல் விடம் அந்த மூர்த்தி பிள்ளை இல்லையா புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை குதிரை வண்டிக்காரன் பின்னால அவர் வந்து கஞ்சிராவாசிக்கு ஆரம்பிச்சார் பெரிய தாள கடலா போயிட்டார் அவர் தட்சிணாமூர்த்தி பிள்ளை இந்த குதிரை வண்டியை ஓடி இந்த குதிரை போய் வண்டியில அடிச்சுக்கிட்டே இருந்தவர் பின்ன கஞ்சிரா எடுத்து ஆதிக்க ஆரம்பிச்சாரு சங்கீத உலகமே அவரை கண்டு ஆமா புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை வந்து குதிரை வண்டிக்காரன் அந்த குதிரை போற நடையில பாடமாக மிருதங்க தான் ஜாஸ்தியா சொல்ற பாருங்க ஆமா அப்படி ஒரு மிருதங்க கடலா போயிட்டது அப்படி இந்த பாட்டு போற நடை பாருங்க எப்படி போகுதுன்னு இந்த பதியம்பூரா அப்படி போகணும் தப்பே வராது தேவையே கிடையாது தப்பே வராது அதுல வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி ஒரு தமிழ் திருஞான சம்பந்தரிட்ட இருந்தது ஆமா ஆக இப்படி ஒரு பதியம் பாடினார் தந்த மரகிலோடு சாதி கேக்கமா முகலியில் கரகினில் ஒரு சங்கிலி வச்சிருப்பான் நினைக்கிறேன் சங்கிலி அது எல்லாராலையும் தேவாரம் எந்தளவுக்குறமோ அந்த அளவுக்கு அது விரிகிறது தண்டபான தேசியமூர்த்தி தேசியர் அவங்களுக்கு எப்படி விரிஞ்சிருக்கும் அது இல்லையா சுந்தரமூர்த்தி ஓதுவார்னு ஒருத்தர் தெரியுமா தெரியாது அவர் அறுபது வருஷத்துக்கு முந்தைய காலம் ஆயிட்டார் நான் அவர் பாட்டு கேட்டிருக்கேன் அவரை மாதிரி தேவாரம் பாட முடியாதுன்னு அந்த காலகட்டத்துல சொல்லிவிட்டாங்க ஆமா நான் கேட்டிருக்கேன் பாட்டு கடவுளே கடவுள அப்படி பாடி போடுவார் தண்டமே பின்னால கொஞ்சம் அவங்க சினிமா உலகத்துக்கு போயிட்டாங்க அதனால அவங்களுக்கு தேவாரத்துல ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியல சுந்தரமூர்த்தி தேவார சுந்தரமூர்த்தி ஓதுவார் சுந்தர தேசிய ஒருத்தர் இருந்தார் மயிலாப்பூர்ல இருந்தார் கடைசியாக அவர் ஓதுவாரே அல்ல ஆமா என்னுடைய அபிப்பிராயம் அவர் ஒரு சித்தர் இசை சித்தர் என்னுடைய அபிப்பிராயம் ஆமா எங்களுக்குள்ள நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள நாங்க நாங்க போற்றி கொள்வது கிடையாது நான் அப்படி அல்ல எந்த ஓதுவார் பாடினாலும் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுவேன் ஆமா அதுல தப்பே சொல்ல மாட்டேன் ஆமா அப்படி அந்த சுந்தரதேசர் அப்படி பாடினார் கடைசியாக மயிலாப்பூர்ல இருந்தார் இந்த சைவ உலகம் கடைசியா அவர் மனைவி ஒரு வீட்டுல சமயக்க அறிவேலை பார்த்தாங்க எந்த அளவுக்கு அவருக்கு பொருளாதாரத்துறை இருந்திருக்கு பார்த்தீங்களா அவ்வளவு பெரிய பாட்டுக்காரன் யாராவது ஒரு பாட்டு கேட்டவங்க இருக்காங்களா சுந்தரதேசனுடைய பாட்டு யாரோ கை தூக்குறாங்க அது யார் கை தூக்குனது நித்யானந்தமா ஆமா ஆமா மிகப்பெரிய பாட்டுக்காரன் சைவ உலகம் ஓதுவார்னா அப்படி ஒதுக்கி வச்சுடுத்து சரி என்னமோ கடமையை செய்துட்டு போய் சேர்ந்தார் அவர் அப்படி அந்த பதிகமும் இதுல தான் இருக்கிறது என்பது இன்னொன்னு நான் இந்த சொன்ன அந்த வரிசைக்கரமும் இந்த பதிப்புல வரல அப்படி கிட்ட திருஞான சம்பந்தர் மதுரையில் தங்கியிருந்தார் மதுரையில் அவரை அடைச்சவர்கள் வந்து மங்கையர் கரசியாரும் குலச்செறியாரும் அப்போ காலகட்டம் சமணர்கள் கூட்டம் கோயில் திறக்கிறது இல்லை கோயில் விளக்கு எரியுதுன்னு சொன்னா அதற்கு காரணம் மங்கையரசியாரும் குலச்செரியாரும் தான் மன்னபன் சமணத்தை தெளிவிபான் கோயிலுக்கு போறது இல்லாம இல்லையா ஆமா மங்கையரசியார் போனாங்க குலச்செரியார் போனார் அதனாலதான் கோயில் திறந்திருந்தது அவங்கதான் திருஞான சமந்திரம் அந்த ஊருக்கு வரவழைச்சாங்க பலவழிச்சாங்க அவர் தங்கியிருந்தார் ஒரு மடத்துல இந்த பயில தீய வச்சுட்டான் மடத்துல அந்த தீ பாண்டியனை பிடிச்சுக்கிட்டோம்னு பாடினாரு அதை நான் முன்னவங்களுக்கு பாடி காட்டி இருக்கிறேன் அது தீ அந்த தீ நோய் தான் இவனுக்கு வெப்பு நோயா மாறிவிட்டது பாண்டியனுக்கு யாராலையும் தீர்க்க முடியல திருஞான சம்பந்தர் வந்தா தீருமோன்னு அந்த அம்மா மெதுவா கிட்ட போய் சொன்னாங்க மன்னனுட்ட சேக்கிடாரு எழுதுறாரு திருஞான சம்பந்தர் என்ற சொல்லு அவன் காதல விழுந்தவொன்னே இந்த ஜூரம் கொஞ்சம் குறைஞ்சுதான் எழுதுற ஆமா திருஞான சம்பந்தர் என்ற சொல்லே பஞ்சாற்றம்னு சொல்றாங்க திருநாவுக்கரசர் என்று சொல்றதே பஞ்சாற்றடம்னு சொல்றாங்க திரு சுந்தரர் என்று சொல்லுவதே பஞ்சாற்ற மந்திரம் போல திரு மாணிக்கவாசகர் சொல்றதே பஞ்சாற்ற மந்திரம் போல அதனாலதான் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர்ன்னு சொல்லிக்கிட்டே ஒருத்தர் முத்தி அடைஞ்சார் அவர்தான் கணநாதர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டுதான் முத்தியச்சு மோட்ட மோட்ட சாம்ராஜ்யத்துக்கு போனார் அவர் தான் அப்போது எடிகள் சுந்தரர் சுந்தரர் என்று சொல்லிக்கொண்டே ஒருத்தர் மோட்ட சாம்ராஜ்யத்துக்கு போனார் அவர் தான் பெருமிழ குறும்ப நாயனார் என்பது நீங்கள் நினைவுல கொள்ளவும் ஆமா அந்த திருப்பெயரே அப்படி திருயானசம் வந்து சொன்னாங்க சரிய வரவடை கட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் பாண்டிய இந்த நோய் உள்ளவன் எந்த மருந்தும் சாப்பிடுவான் நோய் இல்லாமல் சாப்பிட மாட்டான் இல்லையா அப்ப திருஞான சமுதர் வர வச்சாங்க திருஞான சம்பந்தர் வந்து வந்தாரு வேற்றுமதத்தவர் தானே திருஞான சம்பந்தர் பாண்டியன் வேற்றுமதத்தவன் தானே அவரை பார்த்த உடனே என்ன பண்ண தன்னுடைய தலைமாட்டில ஒரு ஆசனத்தை போட்டு அதுல உட்கார சொல்லுண்ணா எங்க சொன்னா என்ன சொல்லணும் என்ன சொல்லிருக்கணும் அப்படி எங்கேயாவது ஒண்ணு போடுறா அவங்கள சொல்லி இருக்கணும் தலைமாட்டல ஒரு ஆசனம் போட சொல்லி இங்க அமர சொல்லு அவன்ட்டு எப்படி மரியாதை வருது பார்த்தீங்களா அதான் தெய்வீகம் ஆக உட்கார்ந்த இந்த சமணர்கள்னா ஒரு பக்கம் மூவாயிரம் பேர் நிக்கிறான் இந்த பிள்ளைய என்ன பண்ணி விடுவார்களோன்னு மங்கைய கரசியார் கொஞ்சம் அஞ்சுறார் பயப்படுறார் மூவாயிரம் பேர் வந்து இந்த குழந்தை மேல விழுந்ததுன்னா இந்த குழந்தை போயிடுமோ அப்படின்னு வருத்தப்படுறாங்க இந்த மங்கையரசியார் மங்கையத்தரசியாருங்கிற திருநாமம் திரியான சம்பந்தர் தான் அந்த அம்மாவுக்கு கொடுத்தாரு என்பது நீங்கள் மறக்கப்படாது அந்த அம்மாவுக்கு பேர் மானின் நேர்வழிதான் பேர் சோழனுடைய பெண் இல்லையா ஆமா மானிய நேர்வழின்னு அந்த அம்மாவுக்கு பேர் அந்த அம்மா பிறந்தது திரு படையாறை வடதலின்னு ஒரு ஊர்ல தான் பிறந்தாங்க பெரிய அரசன் மகளா இருந்து ஒரு கிராமத்துலதான் அவங்க பிறந்தாங்க வரலாறு இருக்கிறது சொல்ற அப்போ பதியம் பாரு தெரியுமா சொல்ல முடியுமா சொல்லுமா மூவாயிரம் பேர் மன்னன் முதற்கொண்டு அந்த கட்சியில் இருக்கிறான் அந்த கட்சியில இருக்கிறவன ஈன பயல் அப்படின்னு சொல்ல முடியுமா இருக்கேன் ஒரு ஏடிஎம் கே ஒருத்தனை வந்து ஈன பயல நான் சொல்லிவிட்டேன்னா விட்டுருவாங்களா அம்மா வீட்டுக்கு போய் சேர முடியுமா முடியாது தொலைச்சு விடுவானு இங்கே இந்த கட்டை சேர்த்து விடுவானு அந்த காலகட்டத்தை ஈன பசங்கன்னு சொல்றாரு திருஞானசம் மந்திர அந்த அங்க இருக்கிற கூட்டத்தை தேவாரத்தில் வருகிறதையா ஆமா நான் நீலை நல சொல்லுங்கள் சொல்றத்தில் அர்த்தம் ஜி இல்லையா ஒரு காலத்துல நம்ம நாட்டுல மூதேவியையும் வழிபட்டிக்கிட்டு இருந்தாங்க ஜேஷ்டா தேவின்னு பேரு அது சில கோயில்கள்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எல்லா கோயிலும் கிடையாது ஒரு காலத்துல இந்த ஜேஷ்டாதேவி என்பது வழிபாட்டிலேயே இருந்தது கோயில்கள்ல ஆமா ஜேஷ்டா ஒரு புத்தகம் வந்திருக்கு நான் அதை படிச்சேன் அவன் நல்ல விளக்கமா எழுதியிருக்கிறான் ஜேஷ்டா தேவின் பார்க்கடலை கடைஞ்சவன் எக்கராம் அவன் கையருக்கு எளிய நலன் திரு ஆளவாய் சொக்கல் எண்ணுள்ள துளங்கும் முடித்த நம் இவை அதாவது சொக்கலிங்கம் தான் அங்க சுவாமிக்கு பேர் சோமசுந்தரம் என்று வடமொழிக்காரர்கள் திருத்தி விட்டார்கள் வடமொழி வந்ததுக்கு அப்புறமா இந்த தமிழெல்லாம் தள்ளினார்களா போயிட்டு தான் அப்படிங்கறது ஒரு பக்கம் அப்புறம் வச்சுக்கோ இல்லையா ஆமா மறைக்காடுன்னு தான் இருந்தது வேதாரண்யம் ஆக்கி விட்டார்கள் இப்படி சாமி பேர்லாம் கூட அண்ணாமலையார் தான் இருந்தது அருணாச்சல இப்பவும் செட்டி நாட்டார்கள் அண்ணாமலையார் எழுதுவாங்க இருந்தது பின்னால வடமொழியாளர்கள் ஏற்ப செய்து விட்டார்கள் என்று புத்தகங்கள் எழுதுகிறார்கள் ஆமா சமீபத்தில் எனக்கு அது சம்பந்தமா ரெண்டு புத்தகம் ஒருத்தர் அதில் அவன் வரலாறு படி எழுதுல மரமநடிகள் எழுதினது சூரியனார் நாராயண சாஸ்திரியார் எழுதினது யார் இன்னொரு வெள்ளக்காரன் எழுதியிருக்கிறான் இந்த தமிழ் மொழியை பற்றி ஆராய்ச்சி அந்த நூல் என் கையில் கிட என் கையில் நூல் கிடைச்சதுன்னா விடவே மாட்டேன் படிச்சு பார்த்துப்டிதான் கீழே வைப்பேன் ஆமாம் அப்படி இவர் என்ன பண்றாரு சொக்கம் என் சொக்கிங்க தான் பேரு ஆமா அதனால்தான் தருமராஜினு குரு முதல்வர் கூட சொக்கனாத உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத மனக்கவலை நீக்கை நிம்மலனே எவ்வளவும் ஆக்கின்ற சொக்கநாதே வெறுப்படாதீர்கள் தப்பான விஷயம் நான் நியூஸ் கேட்கும் போதெல்லாம் கூட வருத்தப்படுறேன் ஏண்டா இப்படி அடிச்சு அப்படின்னு இல்லையா ஆமா சரி அப்படி சுவாமி சொல்ற சொல்லிருக்கவே ஒட்டிக்கொண்டே வருகிறது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளணும் தக்கசேர்ப்புகலிக்குமன் தமிழ் ஞாதம் ஞான சம்பந்தம் ஒக்கவே முறை செய்ய பற்றும் உரைப்பதற்கு இடர் அப்படி அந்த தனக்கு எதிரிகள் கூட்டத்தில் கூட அஞ்சாமல் இருந்திருக்கிறார் பெருஞான சம்பந்தர் மதுரையில் என்ன வயசு இருந்திருக்கலாம் குறைஞ்சது பன்னெண்டு வயசு இருந்திருக்கலாம் அவ்வளவுதான் மூணு வயசுல ஆண்டவன் திருவருள் பெற்றார் பதினாறு வயசுல ஆண்டவன் திருவடியை சேர்ந்து விட்டார் அவர் வேலை முடிஞ்சது போயிட்டார் அவர் அவ்வளவுதான் மற்ற ஒரு இடத்துல சொல்றாரு உன்னை மறக்குமாறு இல்லாத என்னை வருகிறது இல்லையா தேவைப்பட்டது அனுப்பாம இல்லையா ஒரு இடத்துல கரக நாடகுன்னு சொன்ன ஐஜியே நேர போற தப்பு அந்த மாதிரி தான் இது என்பதை நாம எண்ணிக்கொள்ளுவோமாக அடுத்தது திரு கட்சியே கம்பத்து ஒன்று காணப்படுகிறது எனக்கு தெரிந்ததை நான் எழுதி சொல்லுகிறேன் பாடல்களுக்கு மேல போய்விடுகிறது அல்லவா நம்முடைய சொத்து ஆயிரம் ஆயிரம் பாடல்களாக நம்ம வீடு மாத்திரமா எனக்கு சொந்தம் குந்தத்தூர்ல இருக்கிற வீடு மாத்திரமா எனக்கு சொந்தம் இல்ல கிடையாது நான் வைத்திருக்கிற தேவார புத்தகமும் என்னுடைய வேணுமா என்ன கேடுறேன் அதை கொடுத்துருவேன் பாக்கி இருக்கிறத தொடவே விட மாட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லாரி புஸ்தம் வச்சிருக்கேன் அவ்வளவும் படித்ததே படிக்காமல் எந்த புத்தகத்தையும் நான் வைக்கவே மாட்டேன் அவன் பைபிள் முதற்கொண்டு என்ன இருக்கு நமக்கு தெரியணும் இல்லையா ஆமா அப்படி கட்சி சின்ன சின்ன பாடல்கள் இருக்கிறது தேவாரத்தில் கருவார் கட்சி ஒருவரி இது ஒருவரி இல்லையா ஆமா மாணவர்கள் தானவர்கள் பாதிபட வந்தது ஒரு மாக ஒரு பாட்டு சரியா போச்சு இந்த மாதிரி ஏழு பதிகம் இருக்கிறது கொஞ்சம் சோம்பேற்த்தன உள்ளவன் இந்த பதிகத்தை படிச்சுக்கலாம் இல்லையா பெரிய பாடல்களும் இருக்கிறது சின்ன பாடல்களும் இருக்கிறது ஹோட்டல்ல காராச்ச வச்சிருக்கீனிச்சேவும் வச்சிருக்க சக்கர நோய் உள்ளவ சீனி செவ்வ வாங்க மாட்டான் உறப்ப வாங்கிக்குவான் இவன் வாங்குறோம் அதை வாங்கிக்குவான் எல்லாமே நம்ம வாங்க முடியுமா எல்லாமே நமக்கு தேவையா இல்ல பொருந்தோ அதே மாதிரி கருவார் கருவார்ச்சி திரியம்ப என்னாவினை அப்படி சின்ன சின்ன பதி அதுக்கு திரு திரு இருக்கு கோள் என்று பெயர்க்கிறார்கள் சில பதிகத்துக்கு சிறப்பு பேர் இருக்கிறது தேவாரத்துல சின்னது சின்ன பாட்டு அர்த்தம் இல்லையா அந்த மாதிரி திரு இருக்கு குரல் என்று ஏழு பதிகம் இருக்கிறது ருகுவேத சாராம்சம் இருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் ஆமா தேவாரம்ன வேதத்தினுடைய சாரம் என்றும் சொல்லுவார்கள்ந்த கடைசி திருப்பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம் தேவாரத்திலே நான்கு பதிகங்கள் நமச்சிவாய மந்திரத்தை சிறப்பிச்சு சொல்லுகிறார்கள் திருஞான சம்பந்தர் ரெண்டு அப்பர் ஒன்னு சுந்தரண திரியான சம்பந்த பாண்டது காதலாக்கி ஒண்ணும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதுனும் இப்ப திரியான சம்பந்தர் கடைசியாக அவருடைய பதினாறு வயசுல அவருக்கு திருமணம் நடந்தது ஆச்சாபுரம் ஒரு ஊர்ல அது இப்போது ஆச்சாபுரம் பேர் இருக்கு அப்ப என்ன பேர் அதுக்கு நல்லூர் பெருமணம் என்று எதற்கு பேர் இப்ப போய் அதுக்கு கொள்ளிடத்துல இறங்கி போகணும் கொள்ளிடத்துல போய் ஐயா நல்லூர் பெருமனம் எங்க இருக்குன்னு கேட்டா நீ இந்த ஊர் இங்க இல்லையா தஞ்சாவூர் ஜில் நீ போய் பாருன்னு சொல்லிடுவான் கொள்ளிடத்துல இறங்கி ஐயா ஆச்சாவரம் ஆச்சாவரமா அத மௌலிய சொல்லி துறைக்கூடாதா இப்படியே போ மூணு மைல் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான் இன்னைக்கு ஆச்சாபுரம்னு அதுக்கு பேர் அந்த ஊர்ல அவருக்கு திருமணம் நடந்தது அவர் என்ன எழுதுகிறார் அதுல நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பது உனக்கு தெரியாதா சுவாமி சுவாமிய கேட்கிறார் பாட்டுமை யாய்த்துல நான் இத்தனை ஊர்ல பாடினே நான் திருமணம் வேண்டாம் என்ற நோக்கத்தோடு பாடினேன் என்பது உனக்கு தெரியலையா அப்படின்னு ஆண்டவனை கேட்கிறார் கடவுளே கடவுளே பாட்டு எப்படி பேசுறது என்பது என்பது ஒரு சடங்கு பெருமணம் கழுமலத்திலிருந்து பாடினது கழுமலம் என்பது சீர்காழி அதுல இருந்து நான் இதுவரையிலும் பாடினது எனக்கு மனம் வேண்டாம் என்று நினைப்போடு நான் பாடினேன் என்று உனக்கு தெரியவில்லையா ஆண்டவனை கேட்கிறார் இது கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய்த்துல நான் சொன்னவரெல்லாம் பொய்யா போச்சு பொய்யாவா போச்சு மெய்யா போலியா நல்லூர் பெருமணம் மேயானே பாட்டு பேசுகிறது ஆண்டவனோடு பேசுகிறது அந்த பாட்டு இல்லையா ஆமா தகப்பனாரும் பெரியவர்களும் திருமணம் செய்து கொள்வது தான் சரி என்று முடிவு திருமணம் நடக்க போகிறது திருமணம் நடந்தும் விட்டது இல்லையா இந்த அம்மா பேரு துணியான்சமுந்தருடைய மனைவி பேரு சிவமங்கையும் கொஞ்சம் சந்தேகம் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது நம்பாண்டார் நம்பியினுடைய பொண்ணு அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் சந்தேகம்தான் கொஞ்சம் ஆனா பெரிய புராணத்தில் வர வரவில்லைன்னு நினைக்கிறேன் ஒரு ஆண்டவனை கேட்டார் இல்லையா எனக்கு திருமணம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா நான் சொன்னதெல்லாம் பொய்யா போச்சா அப்படின்னு கேட்டாரா ஆண்டவன் பார்த்தான் இவனை ஏண்டா அந்த குடும்பத்தை இல்லறத்துல கொண்டு இவனை மாட்டி விடணும் இவன் தான் விருப்பம் சொல்றானே சுவாமி என்ன சொன்னாரு பெருமான் கூட தொல்லை குடும்ப துயரா தொலைத்தே காலம் இல்ல அவருக்கும் திருமணம் ஆச்சு யாருக்கு வல்ல பெருமானுக்கும் திருமணம் பண்ணி கொண்டார் விருப்பம் இல்லாமதான் பண்ணி கொண்டார் ஆமா இப்ப நாம விரும்பி தான் செய்துகிறோம் படாத பாடுபடுகிறோம் ஆனால் எலும்பை கடித்த நாய் மாதிரி நாம அதுக்குள்ளேயே புந்துகிட்டு இருக்கோம் நாய் கடிக்கும் எலும்புல இருந்து ரத்தம் வராது அதை கடிச்சு கடிச்சு இதனுடைய வாயிலிருந்தே ரத்தம் அந்த எலும்புல ஒழுகும் அந்த எலும்புல இருந்து ரத்தம் வருதுன்னா அதை நக்கிக்கிட்டே இருக்கும் இது அந்த மாதிரிதான் நாம இருந்துகிட்டு இருக்கிறோம் குடும்பத்துக்கு போனவன் பூரா பெரும்பகுதியான பெயர்கள் ஏண்டாயி மாட்டிக்கிட்டோம்னு தான் நினைக்கிறான் ஆமா நீங்க வேணா வெளியில சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பார்த்தா படித்தான் அதைத்தான் சுவாமி சொன்னார் தொல்லை குடும்ப துயரில் தொலைத்தேன் அந்த காலமெல்லாம் அல்லலகற்றி பெரியோரை அடுத்து அறியேன் அரும்பாவி செல்வத் தனியை திருமலைவாழ் தேவாண்டிக்குடலை எடுக்காமல் வீடுக்கு உடலை எடுத்தேனே என்று பாடி வைத்தார் வல்லர் பெருமான் வேண்டான்னு நினைக்கிறான் ஏண்டா அவன் அங்கே வாழ விடணும் நாம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் நல்லூர் பெருமான் ஆமா மனைவியை கையில பிடிச்சுக்கிட்டு நெருப்ப வளம் வருகிறார் சுவாமி இதையெல்லாம் படம் மாதிரி காட்டுகிறார் சுவாமி நான் சொல்ல முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு அடுத்த மாதம் நமது நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அல்ல பதினாலு நாலு இரண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் திங்கக்கிழமை அன்னைக்குதான் தமிழ் வருஷ பரப்பு அன்னைக்கு மாலையில நாலு மணிலிருந்து அஞ்சரை மணி வரையிலும் மங்கள இசை இங்கேதான் பெரிய இசைக்கல்லூரிய வைத்திருக்கிறார்களே ஏசியா அவர்கள் செய்த பெரிய தொண்டு ஆமா எப்படி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைக்கல்லூரி இருக்கிறதோ அத போல இங்க இசைக்கல்லூரி இருக்கிறது இல்லையா ஆமா மேல எல்லாம் நடக்கிறது அதுக்காக பிரபசர் இருக்கிறாங்க அதுக்காக திருப்பாம்புரம் சண்முகம் தான் அதுக்கு ஹெட் நினைக்கிறேன் ஆமா பெரிய கல்லூரி பட்ட படிப்புக்கும் போவது இருக்கு இல்லைங்களா இசை படிப்பு தான் மிருதகத்துக்கு ஆசிரியர் ஆமா அந்த குழந்தைகள் நாகசுரம் வாசிப்பார்கள் மங்கள இசை நான்ல இருந்து அஞ்சரை வரலையும் அஞ்சரை மணியிலிருந்து ஏழு மணி வரலையும் நம்ம நிகழ்ச்சி நடைபெறும் ஆக இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அல்ல என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் யாருக்காக சொல்ல வேண்டும் தான் சொல்லிவிடுங்கள் தமிழ் வருஷ பிறப்பினைக்கு மாலையில அஞ்சறையிலிருந்து ஏழு மணி வரலையும் தேவாரம் பாடுவேன் இப்படி எல்லாம் பொருள் சொல்வேனா இல்லை பொதுவா பாடிவிடுவேனா என்பது அப்போ இருக்கிற நோக்கத்தைப்படி நான் செய்து விடுவேன் ஆக பதினாலு நாலு ஏப்ரல் திங்கக்கிழமை தமிழ் புத்தாண்டு மாலை ஐந்தரை மணியிலிருந்து ஏழு மணி வரலையும் தேவாரம் நடைபெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஐயா நான் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏமாந்து போயிட்டேன்னு அப்புறம் சொல்லாதீங்க என்ன முதல்லயே அவர்கள் எனக்கு இந்த அறிவிப்பை கொடுத்து விட்டார்கள் அப்புறம் மறந்துடுவேணாம் இல்லையா என்பது ஆக மனைவியை கைப்பற்றி கொண்டு அந்த நெருப்பை சுத்தி வரும்பொழுது நமச்சிவாய திருப்பதியும் பாடுறார் அவர் இந்த நமச்சிவாய திருப்பதியை முடிந்தது ஒரு ஜோதி தெரிஞ்சது அதுல கல்யாணத்துக்கு வந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் அந்த ஜோதியில போய் சொல்லிவிட்டு கடைசியா இவர் போனாரான் தெய்வ சேக்கிடாரு எழுதுறாரு இவர் போயிருந்தாருன்னா முதல்ல அந்த ஜோதி மறைந்து விடும் பாக்கி இருக்கிறவனா போக முடியாது திருஞான சம்பந்தருடைய கல்யாணத்துக்கு போனவன் பல்லக்கு தூக்குனவன்ல இருந்து அத்தனை சாம்ராஜ்யம் போயிட்டான் இத பல நூல்கள் திருஞான சம்பந்த புகழ்ந்து எழுதுகிறது எல்லோரும் பணத்துக்கு அப்புறமா நீ கடைசியா அனுப்பிச்சியே அப்படின்னு இல்லையா ஆமா இன்னொரு ஆராய்ச்சி ஒரு பெரியவர் சொன்னார் இவருக்கு முன்னையே அப்பர் பெருமான் மோட்சத்துக்கு போய்விட்டார் அப்பருக்கு வயசு எண்பத்தி ஒன்று இல்லையா திருப்பவனூர்ல ஜோதியில மறைஞ்சு போனார் அந்த நிகழ்ச்சி இன்னமும் அங்க நடக்கிறது நான் ஒரு வருஷம் போயிருந்தேன் வீதியில் அந்த சாமி சுத்தி வரும் விடிய கால வேளையில அந்த சாமியை அங்க நிறுத்தி எல்லா விளக்கையும் அணைச்சு விடுவா அணைச்சி விடுவாங்க சாமிகிட்ட இருந்த சாமிகிட்ட மாத்திரம் அந்த கற்பூர ஜோதி எரியும் இந்த சாமி அதை தூக்கிட்டு போவாங்க அப்புறம் எல்லோரும் ஓடு அழுவாங்க யாரோ ஒருத்தர் நமக்கு வேண்டியவர் இறந்து போய் போறது மாதிரி திருநாவுக்கரசே வந்தேன் கடைசியில் ஜோதியில மறைஞ்சார்னு வருகிற இடம் வரும்போது என்னால பாடவே முடியல அழுதுபட்ட அப்படி ஒரு உணர்ச்சி வருகிறது உண பாடலுக்கு பொருள் தெரியும் போது உணர்ச்சி வருவதில் தவறு ஒன்றும் இல்லை இல்லையா ஆமா ஆக அதற்கு முன்னே அவர் அப்பா மோட்சத்தில் சேர்ந்திருக்கிறார் என்று ஒரு ஆராய்ச்சிக்காரர் சொன்னார் சமீபத்தில் நியாயம்தான் ஆக இவர் என்ன பண்ண கடைசியா அவர் பாடின பதியம் நமச்சிவாயத்திருப்பதையும் அது வரலையும் பாடலையா நாம கேட்டோமோ கேட்கலையோ நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள் என்றுதான் அவர் சொல்றார் நமச்சிவாய மந்திரத்தினுடைய பெருமை அந்த பதிகத்தில் இருக்கிறது நான் பத்து பாட்டும் சொல்லி ஓரளவுக்கு பொருள் சொல்லுவேன் காதலாகி அப்படின்னா பேரன்பு கொண்டு என்று பொருள் காதலாகினா என்ன பொருள் பேரன்பு கொண்டு என்று பொருள் இன்னைக்கு காதல் காமத்தை தான் காதல் காதல் சொல்லிட்டு இருக்கிறான் காமம் என்பது சிறு இருந்து போய்விடும் காதல் என்பது எலும்பு உள்ளவரையும் நீடிக்கும் இல்லையா ஆமா அதுக்கு பேரன்புன்னு தான் பேர் காதலாகி பேரன்பு வரும்போது உள்ளத்துல கசிவு வரும் உள்ளத்துல கசிவு வரும்போது கண்ணீர் வரும் காதலாகி கசிந்து கண்ணீர் மலகி ஓதுவா தம்மை நன்னறிக்கு நமச்சாய மந்திரத்தை ஓதினானால் அவன் தீய நெறிக்கு போக மாட்டான் அந்த மந்திரம் அவனை திருப்பி விடும் ஆமா நிச்சயமா நான் என்னுடைய வாழ்க்கையில பாக்கிறேன் நான் ஒரு போலீஸ் கேஸில் மாட்டிக்கிட்டேன் அதாவது என் பேர்ல தவறாக எழுதப்பட்ட ஒரு கேஸ் ஆமா நான் அதற்கு உடந்தை அல்ல எழுதி விட்டான் ஒருத்தன் போயிட்டேன் போலீஸ் கடவுள் பார்த்து என்ன திருப்பி விட்டான் திருவிளையாடப் புராணம் மாறி இருந்தது எனக்கு அறுபத்தி நான்கு திருவிளையாட புராணத்துல அப்படிதான் வருகிறது ஆமா என் பேர்ல பிரசையில் வெளியே போச்சுட்டான் என்ன காரணம் அவன் கொண்டாந்தவன் எத்தனையோ சாட்சியெல்லாம் வச்சுட்டு இருக்கான் எனக்கு ஒரு சாட்சியும் இல்ல நானும் என் மனைவியும் தான் நிக்கிறோம் சமயம் போங்க எப்படி சொன்ன எப்படி சொன்ன என்ன காரணம் நான் அமைச்சா மந்திரத்தை திறந்தோறும் ஆயிரத்தி எட்டு இன்னைக்கு கூட ஆயிரத்தி எட்டு சொல்ல தவறவே மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம் உனக்கு வேலை கிடையாது எனக்கா வேலை இல்லை நேரமே கிடையாது எனக்கு ஆமா இந்த நமச்சிய மன்றம் தான் என்னை காப்பாற்றி விட்டதுன்னு நான் நினைப்புறேன் அறிக்கை பொருளாவது நாமும் நமச்சிவாயவே இன்னொன்னு சொல்றேன் நான் ஒரு ஊருக்கு பாட போயிருந்தேன் அங்க ஒருத்தனைக்குறது வேற ஒரு வேலைக்காக வேண்டி தப்பிச்சு எப்படி தப்பிக்கிறான் பார்த்தீங்களா கடவுள் எப்படி தப்பிக்க வைக்கிறான் பாத்தீங்களா காரணம் என்ன பஞ்சாட்சர் மந்திரம் நம்புவாரவரை நாவின் நவித்தினால் வம்பு நான் மது ஒப்பது உலகெல்லாம் நம்பல் நாமும் அமச்சிவாயவே நமச்சார் மந்திரத்தை சொன்னா உன்னுடைய நாக்கு இனிக்கும் உன்னுடைய வாக்கு இனிக்கும் உன்னுடைய குடும்பம் இனிக்கும்டா சாமிழ் மிக பெருகி நினைந்து அதை சொல்லுவார் ஒரு பெரியவர் சிவஞானம் நீங்கினோர் இந்த ருத்ராட்சையை சொல்லும் போது அவனோடு கொண்டு அது சேர்த்து விடும் அப்படின்னு எழுதுற தட்சிணாமூர்த்தி தோத்திரம் என்ற ஒரு நூல் இல்ல அப்ப அதுக்கு நம்ம கொண்டி சேர்க்கறது எது இந்த ருத்ராட்சால வாக்களை சொல்றது எது நமச்சிவாய மந்திரம் என்பதை நாம் எண்ணிக்கொள்ளணும் ஆமாக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்குமாலை கொடு அங்கையில் எண்ணுவோர் தக்க வானவராக தகுவிப்பது எனக்கு நாமும் நமச்சிவாயவே கேவலம் மனிதனாக பிறந்த அணி வானவனாக கூட போய் விடுவாய் நமச்சிவாய மந்திரத்தை சொல் அப்படின்னு சொல்றாரு அஞ்சுவரின் சொல்லால் மயம் வந்து நீ கூட சொல்ல வேண்டாம் யாராவது வேதனையில பெரிய வேதனை யம வேதனை தானே ஆமா தாங்க முடியாத வேதனை அதை தாங்கவே முடியாது எவனாலும் முடியாது மார்க்கண்டே முனிவரே பயப்பட்டார் அதுக்கு பஞ்சாற்ற எடுத்து சொன்னார் சிவனை வழிபட்டார் மன் யமனை வந்து சிவன் உதைத்தான் என்று வரலாறு இல்லையா ஆமா கந்தபுராணத்த மார்க்கண்டேயருடைய வரலாறே சொல்லுகிறது கந்த புராணத்தில் தானே இல்லையா ஆமா மார்க்கண்டேய வரலம் என்றே ஒன்று இருக்கிறது கொள்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் கொண்டு திங்க வேண்டிய வாரியார் சாமி அடிக்கடி மேடையில் சொன்னார் என்பது ஆராய்ச்சியாளருடைய முடிவே கூட ஆமா சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சியாளர் வெளியிட்டிருக்கிறார் வானூரக ஆராய்ச்சியாளர் அவர் நான் வெஜிடேரியா சேர்த்துக்குமே நான் வெஜிடேரிய சேர்க்கறதில் அவனுக்கு கூர்த்த மதி இல்லை அப்படின்னு சொல்லுவார் பட்டினத்தார் கூட சொல்லுவார் எத்தனையோ உயிர்களை நான் தின்றேன் எத்தனையோ உயிர்கள் என்னை தின்றன நீ அடுத்த பறவையில மீனா பிறந்து அது ஒன்ன சாப்பிடும் ஆடா பிறந்து அது ஒன்ன திங்கும் இல்லையா ஆமா பட்டினத்தார் கூட அத ரொம்ப மந்தரம் வந்த பாவங்கள் மேவிய மந்திரம் என்பது மலை மலையை போன்ற நீ பாவத்தை செய்திருந்தாலும் இந்த பஞ்சாட்சலத்தை சொல்லு அந்த பாவத்தை மீண்டும் உன்னை செய்ய விடாமல் அதை தடுத்து விடும் நீ நினைக்க வேண்டாம் அந்த மந்திரம் தடுத்து விடும் அவ்வளவுதான் போய்விடும் செல்வமும் சரி மோட்ட சாம்ராஜ்ய செல்வமா இருந்தாலும் சரி இந்த உலகத்துக்கு வேண்டிய செல்வமா இருந்தாலும் சரி பஞ்சாட்சனும் ஆயிரத்தி எட்டு ஒருத்தன் சொல்றவன் வறுமையில இருந்தான் என்று வரலாறே கிடையாது ஆமா நான் ஆயிரத்தி எட்டு பஞ்சாட்டினர் சொல்லுமே யார்ட்டையாவது ஒருத்தன் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு போ என் குடும்பத்துக்கு வேணும்னு நான் கேட்டதே கிடையாது கேட்கவும் மாட்டேன் கேட்க வேண்டியதில்லை எண்பத்தோரு வயசு வரை நான் கேட்கல இனிமே கேட்க போறேன் அதுக்கா நான் கோடீஸ்வர போயிட்டேன்னா இல்ல என் குடும்பத்தை காப்பாற்றுகிற அளவுக்கு அந்த பஞ்சாற்ற கொடுக்கிறது அவ்வளவுதான் செல்வம் மல்குமால் நந்தினாமும் நமச்சிவாயவே நரகம் ஏழு புக நாடினர் உரை செய்வாயினர் ஆயுள் முறுத்தினர் விரவியே புகவித்திடும் என்பதால் வரவன் நாமோ நமச்சிவாயவே மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்குள் கால் முதல் சங்கரன் உந்தனும் செய்தவன் உயிவகை நலங்குள் நாமோ நமச்சிவாயவே ஓம் நமச் ஓம் நம சிவாயன் சொன்னானா அந்த ராவண அப்படி நமச்சிவாய மந்திரத்தை சொன்னால்தான் அவனுக்கு ராவணங்கிற பேர சிவன் தான் கொடுத்தான் நீண்டதோ ஒரு வாழ் கொடுத்தான் எத்தனையோ ஆண்டுகள் வாழ்வாய் என்று வாழ்நாளும் கொடுத்தான் சிவன் ஆமா நமச்சிவாய மந்திரத்தை சொன்ன அவன் கண்ணன் தான் முடிநேடியும் அலந்தவர் அஞ்சு மந்தையார் கையில் கையா இருக்க பெஞ்சொல் பின்னர் விரைவில் நண்பர இந்த சமண கையில விரும்ப விரும்ப போறான் நன்றும் கண்டம் நமச்சிவாயவே நந்தினாவும் நமச்சிவாய எனும் சந்தையாத்தமிழ் ஞான சம்பந்தம் சொல் சிந்தையால் மகிமதை ஏற்ற வல்லாரெல்லாம் பந்தபாகும் அறுக்க வல்லார்களே வாழ்ந்த பாதம் அறுக்க வல்லார்களே வாழ்த பாதம் இப்படி அந்த நமச்சிவாய திருப்பதியமும் அந்த மூன்றாம் திருமுறையில்தான் இருக்கிறது ஆமா இப்படி மந்திரத்துக்கு அப்படி ஒரு நாலு இருக்கு பாருங்க நமச்சிவாய மந்திரம் எவ்வளவு உயர்வுன்னு நாம தேட வேண்டிய தேவை இல்லை இந்த பதிகத்தை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி திருநீறு எவ்வளவு உயர்ந்தது என்பது மந்திரமாத நீரை சொன்னோம்னா தெரிஞ்சு போயிடும் இல்லையா ஆமா எவ்வளவு அழகாக நமது முன்னோர்கள் செய்து வைத்திருக்காங்க பார்த்தீங்களா என்பதை நாம எண்ணணும் ஒண்ணும் அடுத்தது ஒரு திருப்பதியும்ன முன்ன பின்ன வருகிறதுங்கிருந்தார் ம அரசியார குலச்சதையார நீங்க வரணும் அரண்மனைக்கு வரணும் அரசன் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கான் அப்படின்னு கூப்பிட்ட உடனே நேர அரண்மனைக்கு போயில நேர கோயில் சாமி கிட்டு தான் போறார் உனக்கு இஷ்டமா அரண்மனைக்கு போறதுக்கு உத்தரவு வந்து அப்ப பாண்ட உறுத்து உரி போர்த்துடல் நாட்டம் ஒன்றுடையாய் உரை செய்வன் நான் வேள்மை செய்ய அவன் கையறை ஓட்டி வாது செய்ய திருவுள்ளமே உனக்கு திருவுள்ளமா வாது செய்ய கூப்பிடுறாங்க நான் போட்டுமா அப்படின்னு கேட்கிறார் சுவாமிய அவன்கிட்ட இருந்து சரியான பதில் அல்ல மறுபடியும் அவனோடு தேரே வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமேடனாய பரமனே பத்து பாட்டு ஒண்ணு நான் ஒண்ணு ஒண்ணுதான் சொல்லி காட்டுறேன் பத்து பாட்டு சொல்லுவேன் வைதிகத்தில் ஞாலம் நின் புகழேமுக வேண்டும் என் அளவாயில் உரையும் புகழ் அவ்வளவு எனக்கு தேவை சில காசட்டுகள் பாடிவிட்டு வந்த பாடிவிட்டு போகும்போது கோயிலுக்கு போவேன் பாட கேசட் பாட வரும்போது எனக்கு வேலை நிமித்தம் விரும்புறன்னு வந்துடுவேன் திரும்பி போய் நான் சாமியை கும்பிடும்போது சொல்லுவேன் சாமி இன்னைக்கு இன்னும் கேசட் பாடியிருக்கேன் அது உன் புகழ் தான் இருக்கிறது அது நாட்டு மக்களுடைய பரப்ப வேண்டிய பொறுப்பு உனக்குன்னு சொல்லிவிடுவேன் ஆமா அப்ப நான் நல்லா பாடலன்னு அர்த்தம் இல்லை என்னுடைய கல்வியும் அவனுடைய திருவருளும் இருந்தாத்தான் சிறக்கும் நிச்சயமா இல்லையா ஆமா எங்க வாத்தியார் ஒருத்தர் சுப்பணமொழியார்னு ஒரு பெரிய சங்கீதக்காரர் மிக கட்டிக்காரர் சங்கீதத்துல பொறுத்தளவு அவருக்கு பேரும் பணமும் வந்து சேரலையே தவிர ஏதோ ஒரு குற்றம் அவர்கிட்ட அதனால்தான் பேரும் வரல சங்கீதமும் வரல மிக கட்டிக்காரர் பல தடவை இந்த தமிழ்சங்கத்தின் ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிறார் அவர் பேர் இருக்கிறது முன்னைய ஆண்டறிக்கையை எடுத்து பார்த்தா அவர் பேர் இருக்கும் ஐயாவுக்கு தெரியும் ராமையாவுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணினார் ஒரு தடவை கச்சேரி பண்ணார் அந்த தெய்வத்தினுடைய அருள் இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் கச்சேரிக்கு நல்லா கேளு ஒரு நல்லா சங்கீதம் தெரிஞ்ச ஒருத்தன் தலைமை தாங்கணும் அப்படி நிமித்து எரிஞ்சு விட்டாரு கீத்தன கித்தனை எல்லாம் அழகா பாடி பல்லவி இல்லுவா அழகா பாடி முடிச்சு விட்டாரு பகுதி வகுத்தவன் தலைமை ஒரே விஷயம் இல்லையா அப்ப என்ன பண்ணி விட்டாரு தலைமை உரை செய்த சு நல்லாவே பாடினாரு கீர்த்தனை நல்லா பாடினாரு சுரங்கள்லாம் நன்றாவே பாடுறாரு பல்லவியெல்லாம் நன்றாகவே பாடினாரு நான் அது வரலையும் போற்றுகிறேன் ஆனால் தாயில்லாத பிள்ளை அதனால்தான் கச்சேரி சிறக்கல அப்படின்னுட்டான் எப்படி அப்படியே தூக்கி வாரி போட்டு சொல்றா இவ்வளவு பாட்டு பாடினாரு சுருதி சேர்ந்துதான் சுருதி மாதா லய பிதா அப்படின்னு சங்கீத உலகத்துல சொல்லு தாளமெல்லாம் பிதாவை போல இந்த சுருதி பாருங்க இந்த ஹார்மோனியத்தை சேர்ந்து பாடுறதுக்கு பாருங்க அது தாய் என்று சொல்லப்படுகிறது இது சுதி சேரலன்னா இவன் உதட்ட பிதிக்கி போடுவான் தாளம் தெரியலன்னா இவர் உதட்ட பிரிக்க முடியாது என்னடா தாளம் போடுறான் அப்படின்ட்டு இது ரெண்டும் சரியா இருந்தா தான் பாட்டு சிறக்கும் ஆக இவர் இந்த சுதீரை சேரல அவன் என்ன பண்ணிட்டான் இது தாயில்லாத பிள்ளை அப்படின்ட்டான் இவர் மேடையிலே அழுதுட்டார் அப்ப அவன் சொன்னா நீ சின்ன பையன் அழாத நீ நாளைக்கு என்ன பண்ற உன் தம்பூரை எடுத்து வச்சு தினந்தோன் அதுக்கு பூசை பண்ண விழுந்து கும்புடு வாழ்க்கையில அவரே சொன்னது யாரு இந்த சுவர் பெரியவர் பின்னால தேவாரம் பாட ஆரம்பிச்சார் அவர் இசைய அரசு தேசிட்டு தேவாரம் படித்தவர் இத நான் கேள்விப்பட்டதிலிருந்து தினந்தோறும்பூசையில சுருதிட்டிக்கோ தம்பூராவுக்கோ பூசை பண்ண தவறுவது கிடையாது ஏன் அந்த சொல்லுக்கு நான் ஆளாக கூடாது அப்படிங்குற நோக்கத்துல இந்த சுருதிப்பட்டிக்கும் ஒரு பூவை போட்டுருவேன் இந்த தம்பூருக்கும் ஒரு பூவை போட்டுருவேன் இந்த தாளம் வச்சிருக்கேன் பாருங்க இந்த தாளத்துக்கும் ஒரு பூவை போட்டுருவேன் ஆமா அவ்வளவுதான் போட்டுதிலிருந்து அந்த தெய்வம் நமக்கு காப்பாத்தி விட்டுடுது நம்மள அவ்வளவுதான் என்ன பண்றார் ஆண்டவன் கிட்ட போய் ஆண்டவன் உத்தரவு கொடுத்துட்டான் அவர் போனார் என்பது வரலாறு இது இந்த மூன்றாம் திருமதி இருக்கிற திருப்பதிகங்கள்ல அடுத்தபடியாக நான் ஒரு திருப்பதிகம் திருப்பதந்தாள்ல ஒரு திருப்பதிகம் பிரியான சம்பந்த பாடியதுல என்ன சொ வினையும் பிணியும் உனக்கு போகணும்னா திருப்பரந்தாள் இருக்கிற செஞ்சடை அப்பர்னு சாமி சுவாமிக்கு எங்க செஞ்சடை வேதிய அவனை நீ வணங்கி விடு வினையும் போகணும்னா நோயும் போகணும்னா அதுக்காக நாம ஓட வேண்டிய தேவையில்லை எங்கேயாவது போறியா அரச மரத்தடியில ஒரு சிவலிங்கம் இருக்கா விழுந்து கும்பிட்டுருவானே என்ன கவரு ஆமா அந்த அற்புதமான ஒரு அற உரை இந்த திருப்பதியத்தில் வருகிறது உடல் தோன்றிய பல்வினியும் பால்பட வேண்டியதிரே மிக எத்துமில் டையான் பனந்தாள்ரமே மயிலாப்பூர்ல இருக்கிற சிவன் அம்பிகே மயிலா வந்து பூச பண்ணதுனால பேர் அந்த ஊர்ல இருக்கிற சிவன் தாடகை வந்து பூச பண்ண ஊர் தாடகை என்ன பண்ணினா ஒரு பூ மாலை எடுத்துக்கிட்டு போனா சாமி கழுத்துல போட அந்த ஊர் சாமி நல்ல உயரம் பெரிய சிவலிங்கம் தண்ணீர் கைய நினைச்சுட்டு புஷ்ப விதினு ஒரு நூல் இருக்கு அத படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி பறிக்கணும் எப்படி கட்டணும் எங்க வைக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த இருக்கு புஷ்ப விதி என்று அதற்கு பேர் அப்படி கைய நல்லா அலம்பிட்டு இருந்த மாலையை அப்படி எடுத்துட்டோம்னா மறுபடியும் நம்ம உடம்புல ஏதாவது அரிச்சுதுன்னா தொடக்கூடாது துணியை தொடக்கூடாது இது நியதி இந்த மாலை அப்படி சாமி கழுத்துல போடுறதுக்காக எடுத்துட்டு போனா சாமி நல்ல உயரமான சாமி இவ மேல போட்டிருந்த துணி விலகுது இந்த துணி விலகிறதையும் அவளால தாங்கிக் கொள்ள முடியல இந்த மாலையையும் விடறதுக்கு இஷ்டம் இல்லை இப்படி இப்படி கையை தூக்குனான்னா மேல இருக்கிற துணி விலகும் என்ன நினைச்சா இப்ப இருக்கிற பெண்கள்னா பரவாயில்லைன்னு போயிடுவா அப்ப இருக்கிறவன் துணி விலக இஷ்டம் இல்லை இப்பதான் துணியே எடுத்துட்டு போடுறாங்களா அது வேற அது இந்த என்னமோ ஒன்று அணியிறாங்கள அதுக்கு பேர் என்ன புல்லா ஒரு சட்ட சுடிதார் சுடிதார் வேற யாரோ அணிய வேண்டிய ஒன்று அப்படி அணிஞ்சா அவளுக்கு சட்டக்காரின்னு பேரு சட்டக்காரின்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவளுக்கு வேறு சட்டக்காரின்னே வேறு இல்லையா அதுல ஒரு ரகசியம் இருக்கு சொல்லக்கூடாது விட்டுடுறேன் சட்டக்காரின்னா யாருன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க நான் மேடையில் சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா ஆமா அவங்கதான் அந்த சுடிதார் போடுவாங்க இப்ப எல்லாருமே போடுறாங்க அந்த சுடிதார் நல்ல விளையாந்த அம்மா எதுக்கு உட்காந்துருக்க சுடிதார் போடல அது பரம்பரை இல்லையா என்ன பண்ற இந்த துணி விலக விலகுது துணியை விட இஷ்டம் இல்லை மாலையை விட ஒரு கையை எடுத்து இந்த துணியை போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அவளுக்கு இஷ்டம் இந்த ஆசாரத்தையும் விட இஷ்டமில்லை இந்த அவமானத்தை விட இஷ்டமில்லை என்ன பண்றது இந்த நிலையில் இந்த மாலையை வச்சுக்கிட்டு இப்படி நின்றுகிட்டு இருந்தா அந்த சாமி தலையை புனைஞ்சு வாங்கிட்டாமா ஏ இவருடைய அவமானமும் அந்த ஆசாரமும் விட கூடாதுன்னு அவன் நினைக்கிறான் பரமசிவன் நிமிரவே இல்லை அரசன் என்னென்னமோ பள்ளி பார்த்தான் அதை நிமுக்க முடியல கடைசியில திருக்கடையூர்ல இருந்த குங்கிலிய கலையனார் ஒருத்தர் போய் தன் கழுத்துல ஒரு மாலையை மாட்டிக்கிட்டு அந்த சாமி மேல மாட்டிக்கிட்டு இழுத்தாரு யானே இழுவிட்டு இழுத்தான் அது நிமிடல இந்த குங்கிலிய கலைய நாயனார் இப்படி ஒரு மாலையை சாமி கழுத்துல போட்டு விட்டு இப்படி இழுத்தார் நிமிர்ந்து போச்சு என்பது வரலாறு ஆமா பெரிய புராணத்தில் வருகிற வரலாறு நான் உங்களுக்கு நிலைய விட்டுறேன் குங்கிலிய கலைய இல்லையா ஆமா குங்கிலியம் போட்டே அவர் பரம ஏழியா போயிட்டார் சிவத்தொண்டு செய்தே பரம ஏழியா போனவரை கடவுள் சும்மா விடல குபேரனை கூப்பிட்டு அவன் வீட்டுல செல்வத்தை கொட்டுரா அப்படின்னு ஆனா பெரியபுராணம் வருது சிவத்துண்டு செய்த ஏடையா போயிட்டான்னு வந்துட போகுதுன்னு சொல்லி திருக்கடையூர்ல இருக்கிற சிவன் குபேரனை கூப்பிட்டு அவன் வீட்டுல உன்னுடைய செல்வத்தை கொண்டு கொட்டுனான் எப்படி பெரிய புராண பாடல் வருகிறது சொல்லட்டுமா கேளுங்க அந்த பாட்டுல என்ன வருதுன்னு செல்வத்தான் அந்த வீட்டுல கொட்டு நானான் அந்த மாதிரி சிவத்தொண்டு செய்த நமக்கும் கொட்டுவான் என்பது நியதி ஆமா தன் பெரும் நிதியம் தூர்த்து தரணி மேல் வே ஆண்டவன் பரம ஏழையாக ஆக்கிவிட மாட்டான் அவன் குபேர செல்வத்தோடு வாழ்வான் என்பது நம்ம எண்ண வேண்டிய ஒன்று அப்படி அந்த ஓர் திருப்பதியும் இந்த மூன்றாம் திருமுறையில இருக்கிறது என்பது ஒன்று அடுத்தது திருச்செங்காட்டங்குடி திருப்பதியும் இதுல இருக்கிறது திருச்செங்காட்டங்குடினு சொன்ன உடனேயே நமக்கு எது ஞாபகத்துக்கு வரும் திருத்தொண்ட நாயன்தான் இல்லையா சாப்பாடே போட மாட்டான் இப்ப கிலோ வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி மூன்று ரூபாய் விக்குது ஏவன் ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுவான் யாராவது வந்தா கூட அவன் காஃபியோட விட்டு எந்திரிச்சு போவானா இல்லையான்னு அவன் நினைக்க வேண்டிய காலத்துல வாழ்கிறோம் அரிசி வித்து ஆமா நீங்க நம்பும் பதினாறு படி பெரிய படிக்கு எட்டு பெரிய படிக்கு எட்டு படி நான் தஞ்சாவூர் ஜில்லா படி சொல்றேன் இல்லையா ஆமா ஒரு ரூபாய்க்கு எட்டு படி அரிசி வித்த நாடு ஒரு கிலோ அரிசி இருபத்தி மூணு ரூபாய் கொடுத்து வாங்கறான் சின்ன பிள்ளையில முதல் முதல்ல வேலைக்கு போய் அப்போ எனக்கு சம்பளம் ஏழாயிரம் ரூபாய் பவுன் விலை என்ன தெரியுமா முப்பது ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு கா தோடு வாங்கி காதல போட்டுக்கிட்டேன் அப்ப எல்லாம் தோடெல்லாம் போட்டிருப்பேன் சின்ன பிள்ளையில முப்பது ரூபாய் ஒரு பவுன் முப்பது ரூபா யாராவது பைத்தியம் தமிழ் சங்கத்தை விட்டு வெளியே போச்சு இருந்த நாடு அப்ப அவர் சோர் போட்டுக்கிட்டே இருந்தார் சிவன் ஒரு நாள் வந்த சோர் போட்ட புண்ணியம் சிவனே ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்தான் பிள்ளைகரியா கேட்க வந்தாம இல்ல இத்தனை நாள் இந்த சிவத்தொண்டு செய்தானே அவன் வீட்டுக்கு போலாம்னு தான் வந்தான் வந்தவரை கேட்டா சாப்பிடறீங்களா சாமியா பிள்ளைக்கறிதான் சாப்பிடுவேன்ட்டாருட்டான் ஒரு குடிக்கு ஒரு பிள்ளை அறிஞ்சு போடுறேன் நான் என்கிட்ட பிள்ளை இருக்கு நான் அறிஞ்சு போடுறேன்னு அறிஞ்சு போட்ட போடுவானா என் வீட்டுல வந்து இன்னைக்கு சாப்பாடு கேட்டா இந்த சாமியார அடி அட்டின்னு அடிச்சு குண்டத்தூருக்கு தெருவு தாண்டி கொண்டு விட்டுட்டு வந்துருவேன் பிள்ளைக்கறி கேட்ட போதும் அவன் அறிஞ்சு போட்டான் இல்லையா அத சொல்றார் சாமிர் தேவாரத்துல அவரை சொல்றியா பைங்கோட்டு மலர் புண்ணி சரித்திரத்தை நம்ம நினைக்கிறது தப்பு நினைச்சா பாடவரில் அழுகத்தான் வரும் இல்லையா ஆமா எங்க வாத்தியார் கூட பாட்டு சொல்ல முடியாம அழுதாரு கடைசி காலத்துல என் காலமும் அப்படி ஆயிடுமோனு கூட நான் பயப்படுறேன் சில வேளையில் வைங்கோட்டு மலர் புண்ணை பறவைட்டம் தவிர்த்து என்னை தவிதா நோய் தந்தே குடிமே ரசனூர்ல இருக்கும்ர்சனம் பண்ணினார் என்று வரலாறு எழுதுகிறார் தெய்வ சேக்கிராறு பெருமான் வரலாறு சொன்ன எண்ணிக்கொள்ளா போச்சு பெரிய புற இருக்கிறது இல்லையா ஆமா செங்காட்ட குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டு அணேந்தி விளையாடும் பெருமானே அதுல இந்த சிறு தொண்டரை சொல்லும் போது உடம்பெல்லாம் விபூதி அணிந்து கொண்டிருந்தாரான் அந்த சிறு தொண்டர் அதை குறிப்பிடுறவர் என்ன கவலை அவன் வந்து படத்தலைவனாயிருந்தவன் தானே அந்த சிறு தொண்டர் அவரை பத்தி சொல்லும் போது திருநூறு உடம்பு போற அணிந்து கொண்டிருந்தான்னு எழுதுறாரு திருஞான ஆக திருநூறு எவ்வளவு உயர்வு என்று கருதி எழுதுகிறார் பத்தீங்களா ஆமா நேத்து ரேடியோல ஒண்ணு வந்தது முத்தியா செட்டியார் தான் இந்த சென்னைக்கு முதல் மேயரா இருந்திருக்கிறார் ஐயாவுக்கு தெரியுமா நேத்து ரேடியோல வந்தது அது முதல் மேயரா இருந்தாராம் அது மாத்திரம் இல்ல இந்த ஒரு செயின் ஒண்ணு போடுறாங்க பாருங்க நூறு பவுன் அவர் செய்து வச்சார சென்னை மாநகரம் ஒருத்தையா செட்டியார் முதல் மேயராக இருந்தாலியா பண்ணி கொடுத்தாரு கேட்டேன் முத்தையா செட்டியார் எனக்கு ரொம்ப வேண்டியவர் நான் பாடுனா உட்காந்து உட்காந்து அரை மணி நேரம் பாடு அப்படின்னு டிசம்பர்ல அவர் சொல்லிட்டாருன்னா யாராவது மறுப்பு சொல்ல முடியுமா எல்லாம் வாய முடி பேசாம என்ன பண்றது முத்தியா செட்டியார் நேர பங்களாவுக்கு போன விடிய காலம் ஆறு மணிக்கு போன ஆமா சைதாப்பேட்டையில பாடி இருந்தேன் கேள்விப்பட்டேன் விடிய காலம் எந்திரிச்சு நேரம் பங்களாவுக்கு போன ஒருத்தரும் கிடையாதுங்க ஏதோ ரெண்டு மூணு ஆட்சிகள் உட்கார்ந்து இருந்தாங்க தலைமாட்டில நின்றுகிட்டு சிவபுராணம் பூரா சொல்லி விட்டு என் பாட்டெல்லாம் கேட்டியே என்னென்ன அரை மணி நேரம் பாடுன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அவர்தான் முதல் மேயர் அந்த நூறு பவுன் சங்கிலிய அவர் பண்ணி வச்சாராம் அந்த சேரும் அவர் பண்ணி வச்சாராம் நேற்று நெடுவு வந்தது கேட்ட ஆமா இங்க இவரை எழுதும்போது வென்லிக்கிலே தான் இருக்கிறது சிறு தொண்டரை சொல்லுகிற பதியமும் இந்த மூன்றாம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கிறது என்று நான் உங்களுக்கு நினைவுற்று படித்தவர்கள் நிறைய இருப்பார்கள் நான் பயந்து கொண்டே தான் சொல்றேன் இல்லையா படிக்காதவர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க படித்தவர்களுக்கு அதை ரெனியூல் பண்ணிக்கிட்டோம் படிக்காதவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று இப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை சொல்லி பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த தமிழ் சிச்சங்கம் நல்லதோர் வாய்ப்பு இல்லையா நான் தமிழ்நாடு பூரா பட்டி தொட்டி எல்லாம் பாடினவன் அங்க எல்லாம் அமைதியா பாட முடியாது இங்க ஒரு ஊசி போட்டா கூட சத்தம் கேட்கும் பாத்தீங்களா அப்படி ஒரு அமைதி இவ்வளவு கோடிக்கணக்கான போட்டு கட்டி வச்சவரும் முத்தையா செட்டியார் தான் அண்ணாமலை செட்டியார் போட்டுட்டார் காலகதி முடிஞ்சு போச்சு பின்னால வந்த முத்தையா செட்டியார் தன்னுடைய தகப்பனாருடைய எண்ணப்படியே கட்டிவிட்டார் இது அது நமக்கும் கிடைச்சது இல்லையா அப்படி ஒரு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அடுத்த நிகழ்ச்சி தமிழ் புத்தாண்டு அன்று என்பது என்று நாம் எண்ணிக்கொள்ளணும் நாம் நமச்சிவாய மந்திரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றுக் கொள்வோமாக ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய ஓம் namo shiva shivaaya namo o oh, namo shiva shivaaya